தமிழ் தெரியாதே கிடையாது தெரிஞ்சுக்கலாம் தெரியாத ஒரு விஷயம் ஒண்ணு உண்டோ அதனால நமக்கு அர்த்தம் புரியறது புரியல ஏன் தமிழ் தாய் பாஷு சொல்றேன் அகனானூறு புறனானூறு ஏதாவது கொடுத்து அர்த்தம் சொல்லுடாப்பா அர்த்தம் படிக்க சொல்லுங்க கல்லு பேருந்துடும் ரொம்ப இருக்கு அந்த சங்க தமிழ் எல்லாம் சங்கத்தமிழ் மூன்று கேட்டாலேயா சங்க தமிழ் மூன்று இருக்கட்டும் ஒரு சங்கத்தமிழ் இருக்கட்டும் எடுத்து சங்க தமிழ் சொல்லுவோம் கம்பராமாயணம் வெளிப்பாடு கம்பராமாயணமே திடீர்னு ஒரு பாட்டை கொடுத்து அதுக்கு கமெண்ட்ரி கீழே பொழிப்புரை பத உரை போட்டிருப்பான் அந்த பதவுரையெல்லாம் போட பாட்டை மாற்றம் செய்கிற மாற்றம் கொடுத்துனாக்க கரெக்டா எத்தனை பேர் பிரிச்சு படிக்க முடியல தமிழ் தாய் பாஷை தானே தமிழும் தெரியாது தாய் பாஷையும் ஒழுங்கா தெரியாது அவன்தான் பலத்தை டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடியவன் அவனுக்கு யாருக்கு எந்த சமயத்துல என்ன அனுகிரம் பண்ணணும்னு தெரியும் அதனால அவன் பார்த்து அனுகிரம் பண்ணுவான் நாம செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம்தான் இதுக்கு இன்னொரு திருஷ்டா சொல்றேன் குழந்தை கை குழந்தை அழருது எதுக்காக அழறதுன்னு அதுக்கே சில சமயத்துல தெரியாது அம்மாவுக்குதான் கரெக்டா தெரியும் இது பசியால அழறதா இல்ல மலபுத்திர விசர்ஜனம் சுத்தம் பண்ணுங்கிறதுக்காக அழறதா இல்ல குறை தூக்கத்துல இருந்து திரும்பி தூங்குறதுன்னு தெரியாம அழறதா இல்லை வேற்று முகத்தை யாரையாவது பார்த்துட்டு பயந்துண்டு அழகுதா எதுக்காக அழருது அப்படின்னு அம்மாவுக்கு தான் தெரியும் அது கரெக்டாக தூங்க பண்ணால் தூங்கி விடுறது பாலை கொடுத்தா குடிச்சுட்டு தூங்கி அது அந்த குழந்தை எதுக்காக அதுக்கே தெரியாது சொல்ல தெரியாமல் அழுவும் குழந்தைகள் அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நமக்கு எதுக்காக நாம் எதுக்காக சோத்திரம் நமக்கே தெரியாமல் இருக்கலாம் ஜெகன் மாதாவாக தெரியும் இவனுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் அதனால் நாம் நம்ம செய்ய வேண்டியது பாடும் பணியே பணியாய் அருள் கவலப்படாத தெரியதம் தெ கவலைப்படுவா அதுக்காக நாம ஸ்ஸோத்திரம் சொல்லவே வேண்டாமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அர்த்தம் தெரியலேங்கிறதுக்காக சந்தியானம் பண்ணாம இருக்கா பாருங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாம போனாலும் சன்னியானம் அர்த்தம் தெரிஞ்சுன்னா இன்னும் சீக்கிரமாக அவனுக்கு அந்த போய் லயம் ஏற்படும் அந்த மாதிரி பொதுஜனங்கள் எல்லாரும் ஏதோ அவ இஷ்டமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்தை நல்ல ஸ்தோத்திரத்தால மகாந்தளுடைய வாக்கிலிருந்து ஏற்பட்ட ஸ்தோத்திரத்தால ஸ்தோத்திரம் பண்ணி அந்த தேவதா பிரசாதம் தெரிஞ்சு அதனால் கரையறணும் ஜென்மா கரையற்றிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆச்சாரியா அது ஒரு கதை எப்படி ரச்சனை பண்ணார் கைலாசத்திலேருந்து வந்தது அந்த ஒரு பாகம் கைலாசத்திலேருந்து வந்தது இன்னொரு பாகம் ஆச்சாரியாளா நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஸ்லோகம் பரிகம் ஆச்சாரிய நாளைக்கு முதல் முடிச்சுடல நினைச்சேன் அம்பாவை பத்தி ரெண்டு மணி நேரம் பேசணும் கிடையாது அம்பாளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கோ அப்படி நாளைக்கு ரொம்ப விசேஷமா அனுமதி ஜெயந்தி புண்ணியகாரமாக இருக்கு குருவாரமாகவே இருக்கு அம்மாவாசை நட்சத்திரம் மாசத்துல சேர்ந்து ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயம் விசேஷமா சரிக்கும்படியான ஒரு புண்ணிய இருக்கு ஆறரை மணிக்கு ஆரம்பம் எல்லாரும் வந்து சகாலத்துல சிரவணம் பண்ணி பரம கஷேமத்தை அடையணும் ஒரு நிமிஷம் வழக்கம் போல மங்கள ஸ்ரோகத்துக்கு இருக்கணும் நான் எங்கேயாவது இடத்துல கொண்டு அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி சொல்லி முடிச்சாங்க நான் பாதியில அந்த இடத்துல முடியாது முடிச்ச பிறந்தான் பாத்தீங்கன்னா நீங்க எட்டே முக்காலா எடுத்து ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட் அது காம்பன்சேட் பண்ணி நான் பின்னாடி எடுத்துக்க வேண்டாமா அதனால இன்னைக்கு எட்டே முக்காலா எடுத்து இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்து மங்கள ஸ்ரோகத்துக்கு எல்லாரும் இருந்துட்டும் அப்புறமா கோஷ்டி கலையம் வந்து பிரார்த்திக்கிறது ிவா நேத்திய நல்லு கஷல அத்தியம் ஸோ வா கதம் அகத்தபுணவீ ம்பிக்கையான பரதேபதையுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஆதிசங்கர் பகவத் பாதாள் ரச்சனம் செய்த கிரந்தங்கள் எப்படி மூணு வர்க்கங்களை சேர்ந்ததாக இருக்கு ஒரே உச்சானியில பாஷ்ய கிரந்தங்கள் அப்புறம் பிரகரணங்கள் என்று பாஷ்யங்கள் சொல்லக்கூடிய கருத்தையே சொல்லக்கூடிய கிரந்தங்கள் ஆனால் பாஷ்யத்தில் சொல்லிருக்கக்கூடிய வாதப்பிரதிவாதங்கள் மாத்திரம் இல்லாமல் தாற்பத்தை மாத்திரம் இறுதியாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய லட்சியத்தை மாற்றம் எடுத்துக்காட்டக்கூடியதாகவும் மார்க்கத்தை மாற்றம் காட்டக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பிரகரண கிரந்தங்கள் அந்த பிரகரண கிரந்தங்கள்லையும் பிரவேசம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்திகள் இல்லாதவர்களுக்கு பொதுஜனங்களுக்கு பாமரர்களுக்கு பரம உபயோகப்படக்கூடிய ரீதியில் பல தேவதாமூர்த்தங்களை பத்தி செய்த ஸ்தோத்திரங்கள் இப்படி மூன்று வர்க்கங்களை சேர்ந்ததாக ஆச்சாரியாளுடைய கிருதிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு என்று பார்த்தோம் பாஷ்யிருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்துக்கு சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியாளர் செய்த வியாக்கியானம் பிரகடன கிரந்தங்களும் ஸ்தோத்திரங்களும் சுவயமா அவரே கவனம் பண்ணுது பாஷ்யமும் கவனம் பண்ணுதான் ஒரு மூலத்தை வச்சிருந்து அதுல மூலத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதத்துக்கு பதம் எடுத்து வியாகம் பண்ணுது அந்த மாதிரி ஒரு பேஸ் வச்சு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறதுன்னு இல்லாமல் அந்த கருத்தை தானே எடுத்து தனி ஒரு கிரந்தமாக சொல்லக்கூடியதாக ஏற்பட்டுதான் பிரகடன கிரந்தங்களும் ஸ்தோத்திர கிரந்தங்களும் ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரங்கள்ல பிள்ளையாரிலேந்து ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் பர்ந்தம் சர்வ தேவதாமூர்த்தங்கள் மேலேயும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்க இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நாம ஆஞ்சநேயனை ஸ்மரிக்கும்படியா இருக்கு சாதாரணமா பூர்த்தி பண்ற போது பதினஞ்சு நாள் உபநியாசம் நாள் சரியா இருக்கு அவதாரம் பண்ண தினம் ஹனுமத் ஜெயந்தின்னு சொல்லுறது அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயன் எப்ப அவதாரம் பண்ணார்னு கால நிர்ணயம் சொல்லல வால்மீகி உத்தரகாண்டத்துல எங்கேயாவது தெரியல முதல் ஆறு காண்டங்கள்ல நிச்சயமா சொல்லல அடுத்த சர்க்கத்தில் பதினெட்டாம் சர்க்கத்தில் ராமகுடி அவதாரத்தை சொல்றபொழுது சுக்லபக்ஷம் நவமி மாசம் புனரவு நட்சத்திரம் கடக லக்னம் குரு சந்திரம் இதெல்லாம் சொல்லிருக்கிர் சொல்லிருக்க சைத்திர மாசங்கிறது பங்குனி அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சு மாசம் அதுக்கு முன்னாடி முந்தின சர்க்கத்தில் பதினேழாவது சர்க்கத்தில் வானாக தேவர்கள்லாம் வந்து பகவானுக்கு சகாயம் பண்ணுவதற்காக மனுஷலோகத்தில் தோன்றினார்கள் பதினேழாவது சர்க்கத்தில் சொல்றேன் எப்பதாயத்துல இந்த மாளிகை மாசத்துல அமாவாசை மூணு நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த புண்ணிய காலத்துல தான் ஆஞ்சநேய சுவாமி ஆரம்ப வச்சதாக சம்பிரதாயத்தை தெரிகிறது அதனால்தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடி வரும் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் முதல்ல பிள்ளையாரஸ் ஸ்மரணம் பண்ணி ஒரு மஞ்சள் பிள்ளையாராவது பிடிச்சு வச்சு பிள்ளையார பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறது வழக்கம் அந்த மாதிரி எந்த ஒரு உற்சவமா இருந்தாலும் கடைசியில் ஆஞ்சநேய உற்சவம் அப்படின்னு ஒன்று பண்ணி பஜர சம்பிரத்தில் ஆஞ்சநேயர் மேல ஒரு நாள் கீர்த்தனை பாடி ஆஞ்சநேயருக்கு வடமாலையே பூர்த்தி பண்ணுறது அப்படிதான் பிள்ளையார் விக்னேஸ்வரராக இருக்க விக்னங்களைலாம் நிவாரணம் பண்ணி கொடுக்கக்கூடிய தெய்வம் தன்னை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதனால அவரை உபாசித்து ஒரு காதி மாதம் நிர்விக்னமாக பூர்த்தி ஆகிறதுக்கு அவரை ஸ்மரணம் பண்ண யுத்தம் கடைசீன ஏன் வச்சா அப்படின்னு நினைச்சு பாக்கிற பொழுது பகவத் ஆராதனா இருக்கட்டும் அது பிள்ளையாருக்கே பூஜையா இருந்தாலும் ஒரு பிள்ளையாரி பண்ணி ஆனோம் விநாயக சௌர்த்தி அணிக்கு கூட முதல்ல ஒரு மஞ்ச பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அப்புறம் தான் மண் பிள்ளையாருக்கு அப்புறம் தான் பூஜை அவரை பூஜை பண்றதுக்கே விக்னம் வராமல் இருக்கிறதுக்கு அவரதான் அனுகூலம் பண்ணும் அதனால மீது தெய்வங்கள்லாம் நம்ம பிள்ளையார சதுர்த்தி எண்ணிக்கை உபாதிக்கக்கூடிய விநாயகராக இருந்தாலும் இல்ல சரஸ்வதி பூஜை செய்யக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதி இருக்கக்கூடிய அம்பாள் ஆராதனமா இருந்தாலும் இல்ல ராமநோமிக்க ராமனா இருந்தாலும் வேற எந்த பண்டிகையா இருந்தாலும் கோகுலாஷ்டமி உபாசிக்கக்கூடிய கிருஷ்ணனா இருந்தாலும் எல்லாம் தேவதா ஸ்வரூபங்கள் ஆனா கடைசியில் ஆஞ்சநேய சுவாமி உபாசிக்கிறோமே அவரை தேவதே ஒரு விதத்துல தேவத ஒரு மூல ரூபம் பார்த்தேன் அவர் வந்து வாயு பகவானுடைய புத்தனாக தோண்டினத்துனால வாயு தேவதா ஸ்வரூபம் நமஸ்தே வாயுன்னு வேதமே சாந்தி பாட்டத்துல சொல்றபோது நீதான் பிரத்யமான பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன் பிரத்யட்சமான பிரம்மன்னு சொல்லிடுதுன்னா கண்ணார காத்த பார்க்க முடியறதோ பார்க்க முடியல ஆனா காத்து மேல குழு குழுன்னு படுற போது தெரிகிறது அனல் காத்தா விஷயத்துக்கே தவிர கண்ணால கையால பிடிக்க முடியல ஒரு இந்திரியத்தால அது போய் கிரகிக்க கூடியதாக இல்ல இந்த பஞ்ச தொக்கின்ற இந்திரியம் தோலால மாத்திரம்தான் உணர முடிகிறது அது அனுபவத்தால் தெரிகிறதே தவிர கண்ணால பார்க்க முடியல அதனால தான் நமஸ்தேமாயோ பிரியம்மாசி ஒரு விதத்துல பார்த்தேன்னா மூல ரூபத்தை காலத்துல பார்த்தேன்னா அவர் பரம பாகவதோத் இருக்கக்கூடிய அஞ்சனையனை உபாசிக்கிற பொழுது மீதியெல்லாம் தேவதா ஆராதனமா இருந்தது இது பாகவத ஆராதனமா இருக்கு அதாவது பகவதாராதன எந்த காரியத்தை பண்ணாலும் பாகவத ஆராதனத்தையும் சேர்த்து பண்ணாமா அந்த காரியமானது பூர்த்தியாகும் அப்படின்னு காட்டக்கூடிய ரீதியில் இந்த ஒரு மரபு நமக்கு ஏற்பட்டிருக்கோ என்னமோ தெரியல இதோட இன்னொரு சுவாரஸ்யம் நினைக்க பிள்ளையாரோ யான முகத்தோட இருக்க ஆஞ்சநேயனோ அவர் சரீரமே குரங்கு சரீரமாக வானூபத்தில் இருக்க ரெண்டுமே மிருகவர்க்கத்தை சேர்ந்ததாக இருக்கும் யானையும் சரி குரங்கும் சரி இந்த யானைக்கும் ஹரியின்னு வேறு இபம்னு பேரு வாரதத்துக்கு ஹரனு பேருனைக்கு சம்ஸ்கிருத்து ரொம்ப அழகா ஒரு பேர் இருக்கு வாரணம்னு பேரு அந்த வாரணத்தை தான் தமிழ உபயோகப்படுத்தி ஆண்டா வாரணமாயிரம் சூழனு நாச்சியார் திருமொழியில பாட்டின அவளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய மாசமா இருக்கோ அது வாரணம் இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பிரதாயமானது ஏற்பட்டு இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னாக்க அதாவது ஜின்மா மிருக ஜென்மாவா இருந்தா கூட அஞ்சனி ஜின்மாவால வானரூபத்துல வந்து தோண்டினாலும் கூட இருக்குறங்க மனுஷனா இருந்தா என்ன கிருமியா இருந்தா என்ன கீட்டமாப இருந்தா என்ன எங்க எந்த ரூபத்துல எந்த குத்ர பிராணியாபிருந்தா என்ன மனஸ்வாத மனசாவது பரமேஸ்வரா உன்னுடைய சரணத்துல போய் ஈடுபட்டு விடுத்துனா அந்த ஈடுபட்டு நமக்கு எடுத்து காட்டுற ஆஞ்சநேய சுவாமிய கடைசியில பூர்த்தி பண்ணி உபாசிக்கக்கூடிய சமயத்துல நாம இந்த பெரிய ஒரு கருத்தை மனசுல கிரிக்கணும் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பையன் காலேஜில் படிக்கக்கூடிய அவத்துக்கு அவ அம்மா ஏதோ சொன்னா மாதா பிதா சொன்னா போயிருந்தேன் அவன் அம்மா பையன கூப்பிட்டு எங்கிட்ட சொன்னா பையனுக்கு கொஞ்சம் ஸ்ர்த்தை பெற முடியாது வெறும் குரங்கு எதுக்காக போய் உபாசிக்கிற அப்படின்னு கேட்கறான் எனக்கு சரியா பதில் சொல்ல சொல்லணும் அப்படின்னா நான் உன்ன பையனை கூப்பிட்டு சொன்னேன் ஒரு மனுஷன் ரொம்ப தபஸ் பண்ணி சாதனை பண்ணி ஒரு தெய்வத்துடைய நிலைக்கு உயர்ந்துட்டானே ஆனால் அவனையே நாம ஒரு மகானாக கொண்டாடுறோம் அவதார புருஷாளாக இப்படி எல்லாம் தபஸ்விகளை மகா புண்ணிய புருஷாலாக கொண்டாடுறோம் மனுஷன் தெய்வமா உயர்றதே ரொம்ப வசத்தி கொண்டாட வேண்டிய விஷயம் உபாதிக்க வேண்டிய விஷயம் ஒரு குரங்காத ஒரு ஜீவன் தெய்வத்துடைய நிலைக்கு தபால ராமநாம பக்தியால அப்படி உயர்ந்திருக்கு சொன்னா இன்னும் தானே இட் இஸ் ஒர்திப் இன்னும் தானே கொண்டாட வேண்டிய விஷயம் இது அதனால ஆஞ்சநேயம் தான் கொண்டாடணும் ஆஞ்சநேயனை கொண்டாடுற பொழுது நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு குறைந்தா பிறந்த ஒரு ஆத்மா அது நேர பகவத் சுரூபத்தோடு வயமடையக்கூடிய அளவுக்கு தபசாவது உயர்த்தி நுழுத்து நீ மனுஷனா பிறந்திருக்கிய உயர்த்திக்க வேண்டாமா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் எப்போதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பலாக ஆஞ்சநேய சுவாமி பிரகாசிக்கிறார் பரமராம பக்தராக இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயன் மேல ஹனுமத் பஞ்சரத்னம்னு அரிசிங்கிற பகவத் பாதாள் பண்ணால் அதுல முதல் பார்த்த வீட்டா விஷகேட்சம் எந்த விஷய சுகத்திலேயும் ஆசை இல்லாமல் புற நடக்கத்துக்கு இந்திரியன் பெரிய ஒரு பிரதிநிதியாக பிரகாசிக்கூடிய கொண்டாடுறோம் அலபாங்க அது ஹயக கபியும் அத்திய சபலம்னு சிவாங்க ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியா சொன்ன ரொம்ப சபலமா இருக்கக்கூடிய குரங்கு இந்த மனசு அப்படின்னு சொன்ன அலபாங்க ஒரு இடத்துல நிலைச்சு நிக்காமல் இருக்கிறத குரங்காட்டமா விஷயச்சம் விஷய சுகம் அது பிரம்மச்சரிய தர்மம் மாத்திரம் இல்ல எந்த விஷய சுக்கத்திலயுமே ஆசை இல்ல வீதாக்கிற விஷயச்சம்னு முதல் வார்த்தை முதல் ஸ்லோகத்துல அப்படி இந்திரியனுக்குனா இந்திரியங்களை ஜெயிச்சிருந்து விட்டாரேயானால் மனஸ்தௌத்தர் அடைக்கிவிட்டாரேயானால் அவர் ரொம்ப பூஜனீயராக மகானுபாவராக போயிடுறார் இந்த வால்மீகியும் கிருஷ்ணந்திர கடைசி ஸ்லோகத்துல மன மகானுபாவகா ஜகாமுபாவுபாவது கடைசி ஸ்லோகத்துல காண்டத்துல செஞ்சிருக்க அப்பேற்பட்ட புண்ணியபுருஷனாக இருக்கக்கூடிய பெருமை உண்டு அந்த பெருமையை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இன்னைக்கு குருவாரமா அமைஞ்சது ஏன்னா அனுமத் ஜெயந்திக்கு அம்மா மாசே மூல நட்சத்திரம் மார்கி மாசம் இதுதான் வாரம் கிமையா தான் வரணும்னு ஒண்ணும் கிடையாது அத்வித குருவாகவும் இருக்கேயர் அத்வீத குரு எப்படிங்கிறத மகா பிரிபா ஒரு சமயம் எடுத்து ரொம்ப சுலபமா யாரோ பெரிவாட்ட போய் சந்தேகம் கேட்டா போல இருக்கு சாதாரணமா நமக்கு ஆஞ்சநேயர் சொன்னா ஏதோ வெண்ணக்காப்பு சாத்துவா வட மாலை தான் ரொம்ப பிரசித்தம் ஆஞ்சநேயர்னா வட மாலை தான் ரொம்ப பிரசித்தம் ஆஞ்சநேயருக்கு ஒரு கஷேத்திரத்துல ஜிலேபி மாலை சாத்து நாளா போய் யாரோ சொல்லிருக்கா இது ஜிலேபி மாலை சாத்துனா ரொம்ப ஆச்சரியமா இருந்து ரெண்டு மாவுதாடா அப்படின் பெரியவா முடிஞ்சு போயிடுச்சு அது வடமாலையா இருந்தா என்ன ஜிலேபியா இருந்தா என்ன ரெண்டு மாவு ஒண்ணுதாலே அத்ரீதத்தை கொண்டு நிறுத்திட்டாங்க கடைசியில பெரியவா ஒருத்தருக்குதான் இப்படி அப்படிங்கிறது பெரிவாழ் தான் தோணிட்டு அதனால எல்லாத்திலயும் உள்ள இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணுங்கிற அத்வைதத்தை எடுத்து காட்டக்கூடியதாக ஆஞ்சநேயனுடைய சொருபமானது அமைஞ்சிருக்கு அந்த அத்வைதத்தை நமக்கு நிலைநாட்டி கொடுத்த ஆச்சாரியா பகவத் பாதாள் கலீல அவ பண்ண ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப பிரதானமான ஸ்தோத்திரமா இருக்கக்கூடிய நேற்றுக்கு அவதாரிக்க வச்சது சௌந்தரவரி கவனம் பண்ணார் அதை பத்தி இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லி மேலே தொடர்ந்து பார்க்கலாம் நேற்று தினம் பூர்த்தி செய்தது ஆதிசங்கர் பகவத் பாதாள் யாத்திரை பண்ணிட்டு வரக்கூடிய சமயத்தில் மகா கைலாசத்துக்கு போன பார்வதி பரமேஸ்வரால போய் நமஸ்காரம் பண்ணி உபாசிக்கிறதுக்காக போன பரமேஸ்வரன் பரமானுகிரம் பண்ணி அஞ்சு லிங்கங்களை ஆச்சாரியர்களுக்கு அனுகிரகம் அந்த பஞ்சலிங்க யோகலிங்கமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சந்திரமௌடீஸ்வரர் தான் இன்னைக்கு காஞ்சி மடத்துல நித்ய இருந்து ரெண்டாயிரத்தி வருஷமா யோகலிங்கம் அதுல யோகலிங்கம் மோட்ச முக்திலிங்கம் போகலிங்கம் இப்படி பல லிங்கங்கள் அஞ்சு லிங்கங்கள் மொத்தம் கொடுத்த அதே சமயத்தில் அம்பாள் என்ன பண்ணால் உத்தமமான ஒரு சிவடி எடுத்து கையில் கொடுத்து அம்பாள் பரமான ஸ்தோத் நூறு ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியம் ரச்சன பண்ணுது அப்படின்னு ஒரு ஐதிஹம் ஒண்ணு உண்டு ரெண்டையும் பிரசாதமா பெற்றுக்கொண்டார் ஆச்சாரியா சிவலிங்கிறது பரமேஸ்வரன் வேதிகளை வேதிகிட்டு பரமேஸ்வர ஸ்வரூபமே தான் சிவலிங்கம் அந்த அம்பாள் கொடுத்தரூபமா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அது அம்பாள் வேறு இல்லை வேறு இல்லை இது ரெண்டையும் பெற்றுக் கொண்டால் பரமசந்தோஷத்தோடு வெளியில வராள் வெளியில வரபொழுது நந்திகேஸ்வரர் வாசல்ல இருந்தார் அவருக்கு என்ன தோணித்தோ என்னமோ தெரியல ரொம்ப வசத்தியான இந்த ஸ்தோத்திரத்தை மகா கைலாசத்துல வச்சு பூஜிக்கக்கூடிய ஸ்தோத்ரத்தை இவ்வளவு சுலபமா மனுஷலோகத்துக்கு ஆதிசங்கர் எடுத்துட்டு போறதாவது அவருக்கு ஒரு வேகம் வந்தது அப்படியே ஆச்சாரியா நந்திகேஸ்வரர் பிடிங்கி விட்டாரே அப்படின்னு போய் உடனே பார்வதி பரமேஸ்வராக போய் முறையிடல தன்னைதான் நினைச்சு நொந்து தனக்கு சாமர்த்தியம் போடல காப்பாற்ற முடியலையே அம்பாள் பெருகி அனுகூரம் பண்ணி கொடுத்த ஒரு கிரந்தத்தை நாம ரட்சிக்க முடியாமல் பிடிக்கும் ஆரம்பேயே கைலாசத்தை எல்லையே தாண்டல வெளியில பார்வதி பரமேஸ்வர சன்னிதி வெளியில வரும்போதே இதுல பாதிக்கு மேல பறிக்கொடுத்துட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்ட நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் முதல் நாற்பத்தோரு ஸ்லோகம் தான் ஆச்சாரிய வாழ்க்கையில் மிச்சம் இருந்தது பின்னாடி இருந்தது ஸ்லோகங்களை நந்திகேஸ்வரர் கிரகிச்சபொழுது அது இருந்துட்ட மாடு கிரிச்சு மிச்சமா இருந்த ஸ்தோத்திரமா அமைஞ்சுப்படுத்து இந்த சவுந்தரரி ஆடு கிர மிச்சமா இருக்கக்கூடிய பாஷ்யமா அமைஞ்சு பெடுத்து மகாபாஷ்யம்னு பதஞ்சலி மகர்ஷி பாணினி பண்ண வியாக்கரண சூத்திரங்களுக்கு அஷ்டாத்தியாயின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துக்கு பதஞ்சலி மகாபாஷ்யம் எழுதியிருக்க அந்த மகாபாஷ்யத்துக்கு அஜபக்ஷித பாஷ்யம்னு ஒரு பேரும் உண்டு அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை பெரியவா கதையா சொல்லி நிறைய சாஸ்திரங்களுடைய சூட்சமங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்க பதஞ்சலி வாஸ்தவத்துல அவர் அதிசய அவதாரம் பாலினி மகரிஷி பண்ண வியாக்கரண கிரந்தத்துக்கு பாஷ்யம் யாரும் முடியும் ஆயிரம் முகங்களோட பரமசாமர்த்தியம் கொண்டு இருக்கக்கூடிய தேசம்தான் எழுத முடியும் பதஞ்சலி மகர்ஷியாக தோன்றி பாஷ்யம் பண்ணார் பாஷ்யத்தின் சொன்னமோ எத்தனையோ பாஷியங்கள் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒரு பாஷ்யம் உண்டு வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஏற்பட்ட பாஷங்கள் பிரதானமான ஆச்சாரியால் பண்ணது அது மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஜெய்வினி பண்ணிருக்கக்கூடிய சூத்திரங்கள் இருக்கு அதுக்கு சர சுவாமி பண்ணி இருக்கக்கூடிய பாஷ்யம் இருக்கு இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒரு சூத்திரம் ஒரு பாஷ்யம் அந்த பாஷ்யத்துக்கு மேல வியாக்கியானம் இப்படி விவரணம் இப்படி மூணு முக்கியமா அவசியமா இருக்கணும் ஒவ்வொரு வியாகரணத்துக்கு அஷ்டாத்தியாயின்னு எட்டு அத்தியாயங்கள்ல பாணினி பண்ண அந்த பானினி பண்ணது கூட ரொம்ப பெரிய இதெல்லாம் சம்ஸ்கிருத காலேஜ்ல பெரியவா தங்கி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விநியாசம் அவன் அருள்வாக்கு அப்ப கேட்டவாழ்லாம் சொல்ற நான் அங்க இல்ல மென்னாசம் இல்ல இருந்தாலும் ஒண்ணு புரிஞ்சிருக்காது பெரியவா தங்கி இருக்கும்போது மூணு நாலு வயசு குழந்தையா வந்திருப்பேனா பல வருஷம் பின்னாடி பெரியவா அப்படி தங்கி இருக்கிற போது ராத்திரி பூஜையை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு வந்து உட்கார் வாழா இப்ப எழுபது வயசு வயசா இருக்கா ரொம்ப குறைச்சல் வாகன வசதிகள் பெரியவா பதினோரு மணிக்கு மேல மௌனமா இருந்து நடந்து புரட்சாக்க மட்டும் மயிலாப்பூர்ல இருந்து புரட்சபாக்க மட்டும் நடந்து வந்திருக்கும் சொல்றவாள் உண்டு அந்த பெரியவா வாக்குலேருந்து என்ன வரும்னு அதுக்காக அப்படி காத்து இருப்பான் ஏன்னா அப்படி ஒரு அனுகிரம் அந்த பானினி பண்ண பானினி நாதம்னு சொல்லி அது பாலினிாதம்ியாக்கணி கிரி வியாக்கரணத்தை பண்ணுறதுக்கு எங்கேருந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுன்னா நடராஜாவா இருக்கிற போது இந்த டக்காவை வச்சு சுவாமி கையில் ஆற்றக்கூடிய சமயத்தில் பரமேஸ்வரனுடைய பாணி நினாதத்தில் ஏற்பட்டதுணமே ரை சப்ஜெக்ட் கிராமர் எந்த லாங்குவேஜ்லயும் ரை சப்ஜெக்ட் யாருக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் ஆனா ரொம்ப இருக்கு அந்த வியாக்கரணத்துக்கு வியாக்கரணம் மூல கிரந்தத்துக்கு பதஞ்சலி ஆதிசேஷனுடைய ஸ்வரூபமாக அவதாரம் பண்ணி அவர் பாஷ்யம் பண்ண மகாபாஷ்யம் வேறு இந்த மகாபாஷ்யத்தை பல சிஷியாளுக்கு உபதேசம் பண்ணி தேசம் முழுக்க பறவும்படியா செய்யணும்னு ஆசை சீக்கிரமான காலத்துல பண்ணணும்னு ஆசை அதனால என்ன பண்ணிட்ட சிதம்பரக் கஷேத்திரத்துல ஒரு ஆயிரம் சிஷியாளுக்கு ஒரே சமயத்தில் பாட சொன்ன ஆயிரம் சிஷியாவுக்கு ஒரே சமயத்துல இண்டிவிஜுவன் யாருக்கும் தெரியப்படாது தான் ஆதிசேஷனுடைய தெரியப்படாது அதனால திரைய திறந்து யாரும் பார்க்கப்படாது அப்படின்னு உத்தரவு போட்டு திரைக்கு பின்னாடி பாடம் சொல்ற திரைக்கு அதனால சிஷியா இருக்க அதுல யாரது திறந்து பார்த்துட்டா பஸ்மமா போயிடுவது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டு எச்சரிக்கை பண்ற அதுல யாரோ ஒருத்த என்ன பண்ணிவிட்டா இப்படி என்ன ஆயிரம் பேருக்கும் பாலா சொல்றாரே குரு என்ன மனுஷனாலும் சாத்தியமான விஷயமா இது என்னதான் திரைக்கு பின்னாடி யாரு தான் இருக்கா பார்க்கணுமே அவனுக்கு ஒரு க்ஷண காலம் திறந்தா திறந்தா அவ்வளவுதான் ஒரே ஜால கத்தி இருக்கார் ஆயிரம் முகங்களோட அவ்வளவுதான் அந்த நெருப்புப்பட்டது அவ்வளவு பேரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆயிரம் சிஷியர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பஸ்மமா போயிட்டான் ஒத்தர் மாத்திரம் எப்படி பழைச்சாருன்னா அவன் புத்தி அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது அவர் நடுகு சௌச்சம் இங்கே பேர் அங்க இல்ல அதனால புழைச்சு போயிட்டான் அனுகத்தாலக்கரணி அனுட்ட அந்த சிஷனுக்கு அவன் வடக்கிலேந்து அந்த சிஷன் அந்த சிஷியன் இதை கிரகிச்சிருந்து கிளம்பி போகக்கூடிய சமயத்துல அவன் மற்ற போயிட்டு இருக்கான் வழியில ஒரு பிரம்மரஸ் அந்த பிரம்மரக்ஷாராவது தனக்கு பலியா கிடைக்க மாட்டாலும் காத்து கேள்வி கேக்கும் வியாக கேள்வி கேக்கும் அந்த கேள்வியில ஏதாவது தப்பா சொல்லிவிட்டோம் அப்படியே கபலீகரணம் விடணும் அது ஒரு பிரத்யேகமான ஒரு கிராமட்டிகிட்டிருந்தது கிராமத்தில் இருக்கக்கூடிய சூட்சங்கள் வேண்டாம் நல்ல வேலை கரெக்டா எவனாவது அந்த பிரம்ம விமோசனம் இருக்கு அது அப்புறம் பாடசோழையன் ஆரம்பிச்சு பிரம்மலட்சி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வித்தியை முழுக்க சொல்ல ஆரம்பிச்சுது அத எழுதிக்கணுமே எங்க எழுதிக்கிறது ஒரு கண்டிஷன் சொல்ல ஆரம்பிச்சாடல் நிறுத்தப்படாது கண்கிடு எத்தனை நாளானாலும் தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது எழுதிக்கணும் இவர் படிக்கணும் படிக்கணுங்கிற ஆதுரத்தில் இருந்ததுனால அது மேல மரத்தில் இருக்கு அந்த மரத்து மேலேயே உட்காந்து மரத்துடைய இலையே பறிச்சு இவர் தன்னுடைய ரத்தத்தையே மையாட்டமா எடுத்துட்டு திரம்பிச்சு விட்டார் பல நாட்கள் சேர்ந்தாப் கடைசியில வித்தியெல்லாம் கிரகிச்சின்றார் கீழே இறங்கினார் ரொம்ப சேர்ந்தாப் தூக்கம் இல்லாம இருந்ததுனால அப்படியே மரத்தடியில படுத்த தூங்கி போயிட்டார் கட்டி வச்சிருக்காரு இலையை முழுக்க கட்டி வச்சிருக்கார் இழுதினதெல்லாம் அது ஒரு ஆடு வந்தது பாதி இலைய சாப்பிட்டு போயிடுச்சு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியதான் இன்னைக்கு மகாபாத்திரம் கிடைச்சிருக்கிறது அதனால அதுக்கு அஜபக்ஷித பாஷ்யம் அப்படின்னு ஆடு சாப்ட பாஷ்யம் அப்படி அதுதான் இது பதஞ்சலி சரித்திரம் ஒரு கிரந்தம் இருக்கு இந்த பதஞ்சலி சரித்திரத்துல பகவத் குருவாக இருந்த கோவிந்த பகவத் பாதா அவளுக்கு ஆச்சாரிய கதையெல்லாம் சேர்த்து லிங்க் பண்ணி சொல்லியிருக்கா இதெல்லாம் மகாபெரிவா கதக்கதையா நிறைய எடுத்து பெரிவாதான் சொல்லியிருக்கா இல்ல இது மாதிரி இப்படி ஒரு சரித்திரம் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாதோனோ அத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது வந்து நந்தி பக்ஷமா இருக்கு அது ஆஜபக்ஷமா இருக்கு அந்த பாரதலுக்காக சொன்னத்துக்கு மேல நந்திகேஸ்வரர் கையில பிடிங்க கையில பிடிங்க முடியாம போயிருத்த அப்படின்னு தாப்பப்பட்டிவா சுதந்திர ரொம்ப விஸ்தாரமா சொல்லிருக்க அது தெய்வத்தின் குரலில் ஒரு பாகத்துல எடுத்துட்டா எழுநூறு எண்ணூறு பக்கம் அந்த பெரியவா பண்ண வியாக்கியான அழகா எடுத்து போட்டிருக்க இனிமேத்த அவ்வளவு விஸ்தாரமா அவ்வளவு தெரிவா எடுத்து சொல்லிருக்க உங்களுக்கெல்லாம் நந்திகேஸ்வரர் மேல கோபம் இருந்தோம் என்னமோ ஆச்சாரியாளுக்கு கிடைச்ச ஸ்தோத்திரத்தை பதில பிடிங்கி விட்டாரே அப்படின்னு கோபம் இருந்தோம் எனக்கு என்னமோ கோபம் நந்திகேஸ்வரருக்கு அவளுக்குதான் யாருக்குமே தோணால ஒரு வியூ பாயிண்ட் அவளுக்குதான் தோணும் அதுதான் கரெக்டா இருக்கும் அது வேற விஷயம் அதுதான் கரெக்டா இருக்கும் இப்படி நந்தேஸ்வரர் பிடுங்கி அப்புறமா தாபப்படக்கூடிய ஆச்சாரியம் பூர்த்தி பண்ணுற அப்படின்னு உத்தரவு பண்ண உடனே ஸ்பான்டேனியா ஆரம்பிச்சு நாப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அப்படியே மாணிக்கத்தும் ககன மணிவி சாந்த கட்டித்தம் ஆரம்பிச்சு மீதி அம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களை ஆச்சாரியால் பூர்த்தி பண்ணுறம் ஒரு ஐதிஹம் ஏன் இருக்கு நந்திகேஸ்வரர் இந்த பாகத்தை போறாரு சர்வக்யா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தெரியாதா அப்ப தெரிஞ்சா முன்னாடியே ஒன்னும் ஆதிசங்கருக்கு எச்சரிக்கை பண்ணி நந்திகேஸ்வரர் புடிங்கிட போறார் ஜாகிரதா போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல நந்திகேஸ்வரர் பிடுங்காதபடி அவர மாச ஒரு எண்ணம் வரும்படியா செஞ்சிருக்கலாம் நந்திகேஸ்வரர் பிடுங்கி அப்புறம் ஆச்சாரியாலேயே நாடகத்துக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் மகாபிரிவா பல காரணங்கள் சொல்ற அதாவது இந்த சவுந்தர்லரிய நந்திகேஸ்வரர் பிடுங்கி ஒன்பது ஸ்லோகம் இருக்க பின் அம்பத்தொன்பது ஸ்லோகங்கள் அந்த ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள்ல என்னென்ன கருத்துகள் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் தெரியாது அது சாதாரணமா மனுஷலோகத்தில் இருக்கக்கூடிய பாமரர்களுக்கு வெளியிட்டா ஜனங்களால் கிரகிக்க முடியுமோ முடியாதோ சரியான பாவத்தில் புரிஞ்சுக்க முடியுமோ முடியாதோ தெரியாது அதனால இது மனுஷலோகத்துக்கு போகவே வேண்டாம் அப்படின்னு நந்திகேஸ்வரர் கிரகிச்சிருக்கலாம் அது இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க சாதாரணமா அம்பாளை உபாசிக்கக்கூடிய ரீதியில ரெண்டு மார்க்கங்கள் ஒண்ணு ரொம்ப நியமத்தோட மந்திர பூர்வகமா ஆராதிக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா தந்திரங்கள் தான் சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கத்தை அனுஷ்டிக்கக்கூடியவ பூர்ண தீட்சை பெற்று தனியா தீட்சா நாமத்தை அடைஞ்சு அம்பாளை நவாவரண பூஜை முதலிய ஆராதனங்களால உபாசிச்சு ஸ்ரீசக்ரத்துக்கு போய் அம்பாளை ஆராதிக்கக்கூடிய மகான்கள் ஸ்ரீ வித்யா உபாசக்காரன்னு சொல்றோமே அப்படி இருக்கிறவா பெரும்பாலும் நினைப்பா இப்படிதான் அம்பாளை ஆராதிக்கணும் ால வேதம் இருக்கூடிய அப்படின்னு அவ நினைப்ப இந்த பக்தி மார்க்கக்கூடிய நினைக்கிற அம்பாள்னா தாயாரவள் தாயாட்ட போறபோது ஒரு சாரமாக கிட்ட இருக்கலாமா தாயார்னா ரொம்ப ஃப்ரீயா அம்மா அம்மானு ஆசையா அம்மாட்ட சுவாதி அம்மாட்ட போறபோது ரொம்ப மடியின்னு சொல்லி ஒரேடியா ஆச்சாரம் சொல்லி கிழக்க உட்காரணும் மேற்க உட்காரணும் மூக்க பிடிக்கணும் அதுக்கு முதிரையை போடணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த நியாசம் அந்த நியாசம் இத்தனை மந்திரங்கள் இத்தனை சம்புடிகரணம் இதெல்லாம் இந்த புரஸ்கரணம் இதெல்லாம் ரொம்ப கடுமையான நியமங்கள்லாம் எதுக்காக அம்மான பக்தியோட அம்மாவை கூப்பிட்டா போருமே அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவா பெரும்பாலும் நினைப்பா இவா ரெண்டு பேரும் நினைக்கிறது ஓரளவுக்கு சரி ரெண்டு பேரும் நினைக்கிறது ஓரளவுக்கு சரி இல்லை அதாவது அம்பாளை உபாசிக்கக்கூடிய சமயத்தில் மந்திரத்தில் சொல்லிருக்கக்கூடிய ரீதிகள் தந்திரங்கள்ல சொல்லிருக்கக்கூடிய ரீதிகள் உபாசிக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய நியமங்கள் அதுக்கு வேணுங்கிற மடி ஆச்சாரங்கள்லாம் ரொம்ப தேவை அப்பதான் அது பூர்ணமான பலத்தை கொடுக்கும் அது வாஸ்தவம் தான் அதனால பக்தி மார்க்கத்தை குறை சொல்றதுக்கும் இல்லை அதே மாதிரி பக்தி மனசு உருகி அப்படியே கதறக்கூடிய சமயத்தில் அதுவே ரொம்ப சாதனையாக போயிடும் அது ஒரு சந்தேகம் கிடையாது ஆனால் அதுக்காக மந்திர மார்க்கத்தை குறையும் சொல்லப்படாது இது இந்த ரெண்டு மார்க்களுமே யாராவது எதுக்கு அதிகாரி அப்படிங்கறத பொறுத்து அத ாம போய் மீனாட்சி அந்த மந்திரபூர்வகமா இந்த மாதிரி போல மந்திரசாஸ்திரத்துல கொஞ்சம் கூட வழுவாமல் திருபுர சுந்தரி ஆராதனை சங்கல்பம் சுதத்திலேருந்து ஸ்ரீ வித்யாக்கிரமத்தில் இருக்கக்கூடிய திதி நிர்ணயத்துல தான் சங்கல்பம் முதற்கொண்டு பூஜைக்கு சொல்லி ஆகணும் மடத்துல அப்படிதான் வாழ்நாள் முழுக்க பெரியவா மகா பெரிவா ஆராதிச்சிருக்க அதே சமயத்தில் மனசூரி காமாட்சி பேச பேக்கூடிய ஈடுபடும் ரெண்டு மார்க்களும் சரிதான் சமரசப்படுத்தி சமன்ஸ் என்ன பண்ணிவிட்டார் அம்பாளுடைய திருவுள்ள முதல் நாற்பத்தோருமே ஒரே மந்திராஸ்திரத்துடைய சூக்மங்கள் ஸ்ரீவித்யா சந்திரத்துடைய சூக்மங்கள் அதுல ஸ்ரீசக்ரத்தை பத்தி வர்ணிக்கிறார் ஒரு ஸ்லோகத்துல பத்தி வர்ணிக்கிறார் பஞ்சதி மகாமந்திரத்தை லக்ஷ்மியின் அடுத்த ஸ்லோகத்துல சௌபாகிய பஞ்சதி என்ற மகாமந்திரத்தை பத்தி சொல்ற இது மாதிரி பரம சூக்மா இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆல்யா சக்கரம் பரியம் சகசிரத்தை பத்தி பேசுற தவாகியா சக்கரஸ்தம் ஆரம்பம் சகசிரத்தை பத்தி வாக்கால பேச முடியாதுங்கிறதுனால தவாக்யா சக்கரஸ்தம் ஆரம்பிச்சு அப்புறம் தவாதாரே மூலே சக சமயாபையானோகங்கள்ல ஆக்யாச்சக்கரத்திலிருந்து பிரகாசிக்கிறார் ரொம்ப சூக்மா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள்ல தான் இது வந்து இந்த உபாசக எப்படி உபாசிக்கிறாளோ அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதாக திரும்பாலும் இந்த நாப்பத்தோரு ஸ்லோகங்கள் இருக்கு அந்த நாற்பத்தோரு ஸ்லோகங்கள்லயே ரொம்ப பக்தியோட அப்படியே அம்பாட்டை நெகிழ்ந்து கதரக்கூடிய ஸ்லோகங்கள் பவானித்துவம் தாசையமைத்திருஷ்டி சகலா இல்ல ஜபோ ஜல் சகலபன் முத்ரா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் இந்த முதல் நாற்பத்தொன்னுக்குள்ளதான் வருது அதனால பக்தி மார்க்கத்தை ரொம்ப போஷணம் பண்ணக்கூடிய உருக்கமான ஸ்லோகங்களும் பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடிய மந்திர சாஸ்திரத்து சூக்மத்த போதனம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்களும் ரெண்டுமே இந்த முதல் நாற்பத்தி ஒன்னு வருது பின்னாடி வரக்கூடிய ஒரே வர்ணிக்க கூடியதாக ஒரே பக்தி பரிதமா இருந்தாலும் கூட அங்கேயும் சுவங்க விஷயங்களையும் சொல்ற அதனால சௌந்தரகரியானது இந்த ரெண்டு மார்க்கங்களையும் சேர்த்து சமன்மயப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக அமைஞ்சிருக்கு இந்த சமன்மயம் உலகத்துல இருக்கக்கூடிய சமன்மயம்னாக்க ஒன்னோடு ஒண்ணு முரண்பாடு இல்ல ஒன்னோடு ஒன்னு போஷணம் போறது அப்படின்னு காட்டக்கூடிய சமன்மயத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய தானே கான்ஃபிளிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃபிளிக் வருது அண்டர்ஸ்டாண்டிங் அகாமடேட் பார்த்து து எல்லா பாதைகளையும் ஒத்துக்கிறது ஆனா கடைசியில் சத்தியம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு பாதையையும் ஒத்து அத்வைதம் வேற பாக்கி இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் அத்வைதத்துக்கு விரோதமா சொல்லலாம் அத்யதத்துக்கு எந்த சித்தாந்தத்தோடையும் விரோதம் கிடையாது தைரையும் ந விருத்ததே அப்படின்னு ரொம்ப சித்தாந்தம் பண்ணிருக்க அதனால இது சமநிலைப்படுத்துறதுக்கு ஜனங்களுக்கு ஏற்பட கூடியதாக பின்னாடி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் ஆதிசங்கர பகவத் பாதால் கவனம் பண்ணக்கூடியதாக அப்படி அமையும்படியா அம்பாள் இந்த நாடகத்துக்கு இடம் கொடுத்துட்டார் இந்த நாடகத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சொல்ற மகாபிரிவா முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் பரமேஸ்வரன் கவனம் பண்ணுது அம்பாள் அனுபவம் பண்ணி கொடுத்தது அப்புறம் அம்பத்தொன்பது ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் கவனம் பண்ண இது ரெண்டு பேர் ஆதரவு பண்ண ஒரு கிரந்த மாற்றமா அங்கெங்கும் ஒரு டிஸ் ஜாயின்டாக நடுவில் ஏதோ ஒரு கேப் இருக்கிற மாதிரி தோணாமல் ஒரு ஹோமோஜினியஸ் ஹோலா அப்படியே தொடர்ந்து ஒரே ஃப்ளோகானா சேர்ந்த ஆப்பிள வர்றது அதனால இதுல இருந்து வேற ஒரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயத்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டணும்னு அம்பாள் நினைச்சார் கைலாசத்துல இருக்கக்கூடிய சங்கரரும் காலடியில் தோன்றின சங்கரரும் வேறு இல்ல இந்த என்ன பண்ணிருப்ப வினயத்திலும்பரமா இருந்தவாள் ஆதிசங்கர் பகவத் அம்மா பரமேஸ்வரன் சொன்ன சொல்றதாவது எனக்கு ஒண்ணு தெரியாது நமஸ்காரம் பேசாம ந ஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் சுப்பிரமணிய பூஜ் பேசுற மாதிரி இங்க இன்னொரு ராஜசந்திர நமஸ்காரம் தெரியாது அதனால அவரை நாம போய் பண்ணுது இது கஜிம் கரகி பாஸ்வசம் பரவன் சொன்ன மாதிரி அப்படி கை விட முடியாதுன்னு சொல்லி நமஸ்காரம் இருப்பார் வினயத்தோட ஒரு சஜன் குடுக்கிற மாதிரி நீ தான் பூர்த்தி பண்ணுவா சொல்ற மாதிரி சொல்லி பூர்த்தி பண்ண முடியா வச்சு அம்பா இத ராஜாவுடைய புள்ள அந்த புள்ளை எவ்வளவு கட்டிகாரமா சமர்த்தனா இருந்தாலும் கூட ராஜா இருக்கிற போது ஒரு ராஜத்தையே ஒரு பாகத்துக்கு நீ போய் இன்சார்ஜா இருந்து அதை அட்மினிஸ்டர் பண்ணுன்னு சொன்னாக்க அது தலை இருக்கிற போதுல பிரஜைகள் இருக்கு இந்த ராஜகுமாரில் பண்ணிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அவ கவனம் பண்ணும் அப்படின்னு அம்பாளுடைய திருவிழம் போல் இருக்கு அதனால்தான் இப்படி ஒரு பெரிய நாடகம் அம்பாள் கொடுத்து அனுகிரகம் சிவனிலேருந்து ஒரு பாகத்தை வாசல் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் அப்படியே பறிச்சு பிரிக்க என்ன பண்ணது படி கொடுத்துட்டோமே என்று தாப்படக்கூடிய ஆச்சாரியாளுக்கு சமாதானம் சொல்லக்கூடிய ரீதியில நீ தான் பூர்த்தி பண்ணிவிடு என்று சொல்லி அனுகிரகம் பண்ண ஆச்சாரியாலும் உடனே சிறஸ்தாலம் ஒரே அனுகிரந்தமாக அதே சிகரணி விற்பத்தில அப்படியே மடை வெள்ள மாட்டமா அம்பாளுடைய கேசத்திலிருந்து ஆரம்பித்து பாரம்பரிய ஸ்லோகங்கள் அனுகிரகமாக நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த தனி பெருமை என்ன அருள் கிரந்தம் வாழலாம் அது யாரா இருக்கட்டும் ஆதிசங்கருடைய கிரந்தங்களா இருக்கட்டும் ஆழ்வாள்களுடைய பிரபந்தங்களா இருக்கட்டும் நாயன்மார்களுடைய தேவாரம் திருவாசகமா இருக்கட்டும் எல்லாமே அருள் காரியங்கள் தான் அல்ல சந்தேகமே இல்லை ஏன்னா அவ ஒரு பேராவியும் பேப்பரையும் வச்சிருந்து பேனா பேப்பர்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்கலாம் இப்போ வேர்டு ப்ராசஸர்ன்னு சொல்லு வாடகமோ தெரியல இந்த மாதிரி ஒன்று வச்சிருந்து அவள் எழுதி டிராப்ட் பண்ணி சரியா இல்ல கட் பண்ணி மறுபடியும் வேற ஏதாவது வார்த்தை போடலாமா செகண்ட் டிராஃப்ட் தேர்ட் டிராஃப்ட் இப்படி எல்லாம் போட்டு ரொம்ப ஆஃப்டர் லாங் இன்டர்வல் ஏதோ ஒரு ஒரு பாட்டு ஒரு ஸ்தோத்திரத்தை அவள் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இல்லை அவ வந்து பிரயத்தனமே பண்ணல எஃபர்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஸ்பான்டேனிய அப்படிதான் வந்துருக்கு இந்த காவியங்கள் எல்லாமே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவர் என்ன கவனம் பண்ணணும் நினைச்சுன்னு சங்கல்பம் பண்ணி அதை எப்படி ஆரம்பிக்கலாம் யோஜனை பண்ணாரா அது மாற்றம் மறை திறந்த வெள்ள மாட்டமா அங்கேயிருந்து எங்கேயோ ஸோ கேட் திறந்து விட்டுறாங்கன்னா காலையில் ஜலம் அது ஓடலமா வாடலாமான்னு தயக்கும் கிடையாது அது மாட்டில் ஓடினு இருக்கு அந்த மாதிரி கங்கா பிரவாகத்தை போல அவ வாக்கிலிருந்து வந்திருக்கு அது எப்படி வந்ததுன்னா அருளால வந்தது பகவானுடைய அனுகிரகத்தால் அருள் கொண்டு வரக்கூடிய விஷயத்துக்கும் அது வித்தியாசம் தெரியும் அறிவுங்கிறது இட் கம்ஸ் அருள் வித்தியாசமானது சொல்ற பொழுதே தெரியும் அது நீர்வீழ்சி வரும் அப்படி அருள் காவியமாக மான்களுடைய வாக்கிலிருந்து வந்திருக்கு அது ஏன் அருள் காவியமா இருந்திருக்குனாக்க ஒன்னும் பகவானுடைய அருளால வந்ததுங்கிறது ஒரு காரணம் இன்னொன்னு அத படிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே நமக்கும் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியானது அந்த கிரந்தத்தில் இருக்குன்னா ஏன் இருக்கு அவ்வளவு தபோட சொல்லிருக்கா அந்த தபஸ் ஆனது அவ வாக்கு நேரடியா வரபொழுது அது எவ்வளவு தபஸ் பதித்தமா இருந்திருக்கும் அப்படின்னு நாம கல்பன தான் தவிர வாஸ்தவமா நம்மளால பூர்ணமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அதனால தான் பெரியவா சம்பிரதாயத்தில் பண்ண கிரந்தங்களை சேவிக்கணும் சேவிக்கணும்னு பெரியவாள் சொல்லுவா இப்ப ரொம்ப பேர் என்ன நினைக்கிற நாமே புதுஷா ஏதாவது ரச்சன பண்ணணும் நாமே நாமும் ஏதாவது கீர்த்தனை பாடணும் எழுதணும் நாமும் ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினைச்சாக்க தப்பு இல்ல தப்புன்னு சொல்றதுக்கு பகவான ஒவ்வொருத்தர் அனுபவிச்சு பண்ணலாம் என்னும் அந்த படிக்கிற போது ஏற்படக்கூடிய அனுகூலம் கிடைக்கிறது பார்க்க முடியுமா அவர் சொன்ன எனக்கு அது தெரியாது பார்த்தவா பாடியிருக்கா சில பேர் அப்படின்னு நானும் நான் பாடிருவா பார்க்க முடியுமா தெரியாது பகவான் நேர பார்த்தவா சில பேர் பாடியிருக்கா நீடினால ஒவ் மகனுக்கு ஒவ்வொரு இடத்துல தர்சனம் அது எப்படி தர்சனம் கிடைச்சிருக்குன்னு நம்மளால ஒண்ணும் அந்த தர்சனம் கிடைச்ச அப்புறம் பாடி இருக்கா அது ரொம்ப முக்கியம் இப்ப சமீபத்தில் தஞ்சாவூர்ல இருந்து ரொம்ப வயசான ஒரு வயசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு இருபது வருஷமா படிச்சு படிச்சுமா இருக்கக்கூடிய பெரியவர் வந்த பரம்பரையா பல தலைமுறையாக வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் கதையை எங்கிட்ட வந்து பதினெண்டு அன்னைக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் நாங்கள் கங்கிதமா போயிட்டோம் தஞ்சாவூர்ல பங்காரூர் காமாட்சி கோவில் இருக்கு நவநீத கிருஷ்ணன் கோவில் அந்த பங்காறு காமாட்சி தான் காஞ்சிபுரத்தில் இருந்த காமாட்சி அப்படின்னு பெரியவாழ் சொல்றேன் அது பல வருஷம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பாபா இன்மேஷன் வந்துடுமோ இந்த காமாட்சிக்கு ஹானி வந்துடுமோன்னு சொல்லி கவலைப்பட்டு அந்த பரம்பரையை ஆராதிக்கக்கூடிய பரம்பரையில் இருந்தவா அந்த காமாட்சி எடுத்து அது வந்து மிருதமான போத்தி எடுத்து வந்தாலும் அழுது வருத்தப்பட்டு எடுத்துட்டு அதுக்கு சாசனங்கள்லாம் இருக்குங்கிற அங்க தஞ்சாவூர்ல சாசனங்கள் எல்லாம் இருக்கு ஏதோ சரீரத்தை எடுத்துட்டு போறான் நினைச்சு அது அவ தன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிற காமாட்சியை கொண்டு போய் பத்திரமா உள்ள இடத்துல பிரதிஷ்ட பண்ணோம் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி பரம்பரையா அங்க பங்காறு அங்க அப்புறம் பூஜை பண்ணக்கூடிய பரம்பரையில அதாவது கோவில் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல நடந்த சம்பவம் இது ஷியாமாசாஸ்திரிகளுக்கு அவருக்கு வெங்கடகிருஷ்ணன் அப்படி ஒரிஜினல் பேராமன் ஷியாமகிருஷ்ணன் கூப்படுவா போல் இருக்கு வெங்கடகிருஷ்ணன் படின பாட்டுகள் தான் பாடிப்பார் அவர் சயமா கவனம் பண்ணல அப்ப கவனம் பண்ணது பின்னாடி முதல்ல பெரியவா பண்ணிருக்க கூடிய பாட்டு என்ன பண்ணுவா அங்க பக்கத்துல மணி மணி கட்டி தொங்க விட்டுருப்பா ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு மேல உட்காந்து பாடிட்டு இருப்பான் அவர் மாட்டுல அப்ப பாவம் வெயில பார்க்காம குழந்தை பாடிட்டு இருக்கானேன்னு சித்தி பக்கத்தில் இருக்கிறான் அவன் அம்மா சித்தி எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கு சித்தி என்ன பண்ணுவோம் சித்தியுடைய பொண்ணு அந்த பொண்ணுட்டு தினமும் கொஞ்சம் பால் ஒரு செம்பில் கொடுத்துட்டு போலாம் அண்ணாடை கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கொண்டு இந்த குழந்தை வெப்ப அவர் பாடி இறங்கி வந்த உடனே பாலை குடிச்சுட்டு அதுக்கு வந்துடுவார் இப்படியும் ரொம்ப நாள் வந்துருக்கு ஒரு நாளைக்கு அங்கே இருந்து அந்த குழந்தை வந்த அண்ணா பால் கொண்டிருக்கேன் அப்படின்னு பெரியமா புள்ள அண்ணாவை கூப்பிட்டு அண்ணா பால் கொண்டு இருக்கேன் அப்படின்னு ஆனா அங்க வெயில் சொன்ன திரும்பி பார்த்தா பார்த்தா இவருக்கு ஒரு நிமிஷம் பகிர்ந்தது அம்பாளுக்கு காமாட்சிக்கு கழுத்துல போடக்கூடிய ஆபணத்தை தன் தங்க போட்டுன்னு வந்திருக்கா சித்தி பொண்ணும் போட்டுன்னு வந்திருக்கா அப்புறம் கீழே அதுக்குள்ள குழந்தை கிளம்பி போயிட்ட பால் வச்சுட்டு போயிட்டா இவர் இறங்கி வந்த வந்து பாலை குடிச்ச குடிச்சுட்டு நேரம் ஆத்துக்கு வந்து அம்மாவையும் சித்தி கூப்பிட்டு அம்பாளுக்கு போடக்கூடிய நகையை நம்ம குழந்தைக்கு போடலாமா நீங்க போட்டு அனுப்புறே என்ன எனக்கு நியாயமா படலையே அப்படின்னு சித்திட்டையும் அம்மாட்டையும் சொல்லிருக்கா உடனே அம்மா ரெண்டு பேரும் சொன்னாலும் குழந்தைய நாங்க என்னை அனுப்புறீங்க நாங்க பால் கொடுத்து அனுப்பதை எங்கே குழந்தைய தேர்டின் இருக்கும் அந்த எதோ விளையாட்டு முத்தியா சின்ன குழந்தைய எங்க விளையாட போயிடுச்சு அண்ணாவுக்கு தொண்டை வரண்டு போயிடுமே பால எடுத்துட்டு போதும் நாங்க தேர்டின் இருக்கோம் குழந்தை காணல நாங்க அனுப்பலையே நானும் அப்பதான் காமாட்சியே வந்து அப்பதான் உணர்ந்து அப்பதான் ஆனந்தமரியில ஓஜகம்பாலும் முதல்ல கீர்த்தனை பாடினார் அங்கதான் முதிரை சியாமகிருஷ்ண சோதனின் சகோதரி ரூபத்தில் தனக்கு தன் அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்திருந்தால்தான் சியாமகிருஷ்ண சோதனின் பாடினார் அப்படி அருளை பெற்று பாடின கவிகள் அருக்கவிகளாக இருந்திருக்க அவன் அம்பாளை தரிசனம் பண்ணி பகவான் ஹதயத்தை பார்த்து அந்த பார்த்த அனுபூதியுடைய ஒரு பெரிய ஒரு பிரபாகமானது அது வெளியில் அப்படியே பீருட்டு வந்திருக்கு ஒரு சின்னதுஷ்ட சொல்றேன் இப்ப ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து ஒரு டம்ளர்ல விடணும்னா டம்ளர் தாங்குமா வெளியில ஓசமா வழியதான் வழியும் இந்த சரீரம் சின்னதா இருக்கு ரமண மனுஷன் சொல்லுவான் உள்ள பிரம்மஸ்வரூபம் உள்ள பிரவே அந்த அனுபூத்தி எதிர்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு கீர்த்து கீர்த்து கொட்டை நிற்குமாது எப்படி அழைக்க முடியும் அதனால அந்த அனுபூதி உள்ள புகுந்த உடனே அது தாங்க மாட்டேங்கிறது அப்படியே ஓவர் அந்த ஓவர் வந்ததுதான் இந்த காவியங்கள் இந்த ஸ்தோத்திரங்கள் பாட்டுகள் கீர்த்தனைகள் எல்லாம் இட் இஸ் ஓவர் divine bounty which was so huge, it could not be contained within one single individual frame and had to be shared with the whole mass of humanity as such. In the same way, Arul Kavi, Arul Kavi and that's why we have to say that we have to say that we have to say that we have to say that we have to say that we have to say that we have to say that we have to say that பாட்டு பாட்டு நல்லா இருக்கலாம் கொஞ்சம் பெரிய நீ நீட முடியுமா நீட முடியுமா நீ ஒரு கீர்த்தனை அவுட் புட் இட் இஸ்வல் பவர் லிட்டி literary output it is the which is behind it That is because of the literary output because of the spiritual dynamo That is the most important thing That dynamo is manifest in this way It is also a literary creation That means there is a certain way That is why it is not a certain way It is not a certain way If you say that the other people It is not a certain way It is not a certain way அதனால்தான் அது படிக்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் ஜெபம் பண்ணக்கூடியவாளுக்கு படிக்கக்கூடியவாளுக்கு பாராயணம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பரம கஷமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இப்பேற்பட்ட பரம உத்தவமான இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாள் மேல ஏற்பட்ட ஸ்தோத்திரத்தை சிவசப்தால ஆரம்பிக்கிறாள் பரமேஸ்வரன் கவனம் பண்ண முதல் நாற்பத்தொன்னு பரமேஸ்வரன் கவனம் மிச்சம் இருக்கக்கூடியது மீதி அம்பத்தொன்பது ஆச்சாரியால் கவனம் பண்ணதுன்னு ஒரு வருஷம் நூறு ஸ்லோகத்தையுமே ஆச்சாரியால் கவனம் பண்ணாள் அப்படின்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உண்டு அதுல ஒண்ணு நோ கான்ஸ் அந்த வேற இல்லையா அப்புறம் என்ன ரெண்டு பேரா இருந்தாலும் எதிபவே நலு குஷலீ மத ஆஹரவிதி பிரணத்து கதம் அகத்தபுணவீந்த ஒரு காரியத்தையோ கிரந்தத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு மங்களமா ஆரம்பிக்கணும் அதுக்கு சில விதிகள் உண்டு அதனால பரம மங்கலமா இருக்கக்கூடிய வஸ்துவான் சிவன் சொல்றது ஸ்ரீமுகங்கள்லாம் கடைசியில அப்படி முடியும் சில சமயத்துல ஸ்ரீமுகத்துல இருந்து அனுகிரம் ஆசிர்வாதம் பண்றோம் இது ஆஷாஸ் மகே அப்படின்னு முடியும் சாதாரணமா ஒரு பண்டித ஒரு பூமிக்க ஒரு போர்வேர்டுனாக்க பூமிக்காங்கிறது போர்வேர்டு உனால பரமங்கலகரமா ஆரம்பிக்கணும் அவளோ அம்பாலோ மங்களாம்பிக்கையாக இருக்க அந்த அம்பாளை பத்தி பேசக்கூடிய கிரந்தம் பரம மங்களமா ஆரம்பிக்கணும்னு அதனால தான் பரம மங்களத்தை எடுத்துக்காட்டக்கூடிய சிவசப்தால சிவசக்தி ஆயுக்தான் இல்ல இன்னொரு சுவாரஸ்யமையே சிவசப்தத்தால் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க பெருமையை சொல்லக்கூடிய கிரந்தம் இது அதனால அம்பாளுதான் பரமேஸ்வரனே இயங்கலாம் அம்பாள் இல்லையா பரமேஸ்வரனால கூட ஒரு துரும்ப கூட கண்டிப்போட முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றேன் வாஸ்தவமா அம்பாள் தான் சக்தி அம்சமா இருந்து பரமேஸ்வரன் மகிழ்ச்சி இயங்க முடியாது செய்கிறாள் சொன்னா கூட அவ அதே சமயத்துல பெரிய மகா பதிவர்த்தியாக இருக்காள் அந்த பதிவர்த்தியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தன்னுடைய பெருமையை ரொம்ப வசதி சொல்லி தன் பர்தரா குறைச்சி சொல்ற மாதிரி இருந்துட்டா அவடிக்காது அவளுக்கு பரமேஸ்வரனை வசத்தி சொன்னாதான் அவளுக்கு பிடிக்கும் பரமேஸ்வரனை பிரதானமா பரமேஸ்வரனுக்கு ஒரு கொடுக்கணும் அதே சமயத்துல இவளால் தான் அவன் எங்கிறாங்கிறதையும் சொல்லணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆச்சாரியால் அம்பாள் கேட்டா எப்படி சொல்லுவார் அம்மா மருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கணும் அதானே உனக்கு ஆசை முதல் அது வர்த்தகம் வரேன் இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயமா முக்கியத்துவம் அர்த்தத்தை பார்த்தா அம்பாளுக்கு முக்கியத்துவம் அப்படி சிவசக்தியுக்த எதிபவதி சக்த பிரபவிதும் அம்பாளுடைய பெருமைய்கு ஆரம்பிக்கிற போது சாதாரணமா ஒரு கவி ரச்சனா பாட்டிலையோ அந்த கிரந்தத்திலயோ கடைசியில முதிரை வைக்கக்கூடிய சரணம் முதிர வைக்கக்கூடிய ஸ்லோகம்னு ஒன்னு உண்டு தியாகர் வாழனா தியாகராஜன் முதிர ஏற்பட்டாரோ சர்வதேவத பத்தியும் பாடுறதுக்காக எப்படி முக்ஷா தீர்வாள் ஏற்பட்டாரோ முருகனை பத்தி பிரத்யேகமா பாடுவதற்காக எப்படி அருணகிர்நாதர் ஏற்பட்டாரோ பரமேஸ்வரனை விதேஷமா பாடுவதற்காக எப்படி நாயன்மார்கள் ஏற்பட்டார்களோ ஆழ்வார்கள் எப்படி அர்ச்சாவதார கோலத்தில் எழுந்திருக்கக்கூடிய நாராயணன் பாடுவதற்காக விசேஷமா ஏற்பட்டாலும் அந்த மாதிரி பாடுவதற்காகவே ஏற்பட்டவர் நடித்திருக்க அப்படி சியாமகிருஷ்ண சோதரின்னு அப்படி சாமகிருஷ்ணங்கிறது அவருடைய முந்திராஸ்திர கீர்த்தனை பரமேஸ்வரனுடைய புத்திரனாக ஞானஸ்கந்தனா இருக்கக்கூடிய பிரபுவேன் முத முதல்ல திருத்தணியில் தடுத்து ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணி பாடும்படியா வச்சிருந்தால்தான் முருகன் மேல ஒவ்வொரு விபக்தியிலும் ஒரு கீர்த்தன பாடி குரு குக என்ற முத்திரை முக்லாமி தீட்சர் தனக்கு குகனே குருவா இருந்திருக்கா அப்படின்னு குருகு குஹகா குருகுஹான் இப்படிதான் அர்த்தம் பண்ணும் எவருக்கு குஹனே குஹனாந்து அவன் யாரோ வந்தான் நேர பிரத்யட்சுடைய பயனண்டோடய வந்தான் அவன் சாதாரண ஒரு மனுஷனாக வந்துட்டான் அவன் எங்கேயிருந்து பாட வச்சான்னா உள்ள இருந்து குஹாயாம் வசந்தம் சுவபாசால் அசந்தம் ஜனார்த்தி ஹசந்தம் ஸ்வயாமோ குகந்தம் ஹயகுக இருந்தபடிக்கு பேசும்படிய முதிரதாயம் முதிரைங்கிறது சாகித்யத்திலேயே எடுத்துக்காட்டும் சாதாரணமா அந்த முதிரையானது கடைசியில சிவகம் வரும்போது கடைசி சரணத்தில் அஷ்டமதி கடைசி எட்டாவது அஷ்டமதி அப்படிதான் இருக்கு ஆனா சில சம அபூர்வமா என்ன பண்ணுவா ஆரம்பத்திலேயே முதிரை வச்சாலும் வச்சுக்கலாம் ஒரு பெரிய ஜீனியா இருக்கக்கூடியவன் he does not follow the rules the rules follow him shakespeare or usage ponutarna grammar seriya iruka nu paakapada adaprom aprom grammar has to adjust itself to shakespeare enna shakespeare vaakrayana adu na exaggerate pannala shakespeare is recognized as the greatest dramatist in English literature. Without doubt, he is recognized. Classical dramatist, the greatest dramatist, he is recognized. Our visionary, our visionary, name visionary English, this was the most unkindest cut-off, double superlative voter. This is the most unkindest in what voter is. Shakespeare can do it. You are the most unkindest in what voter is. Because he is Shakespeare, he transcends all the rules that are imposed at a lower level. At a lower level, there is a lot of people who are in the upper level. There is a lot of people who are in the upper level. பெரிய சங்கீத மேதை பாடுனா அதுதான் அவர் பாடினதே ரூல் தான் போய்டும் கேட்டேன் எங்கேயோ யாராத்தையும் போட்ட அவர் எடுத்த உடனே அனுபல்ல அவர் மாட்டுல நிறைய சுரங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்ட சாதாரணமா சரணத்தை தான் வந்து சுரங்கள்லாம் போடுவா அனுபல்ல வீரையே சரணத்தை போட்டு நான் போட்டு டெவலப் பண்ண அவர் பெரிய ஒரு லீடிங் மியூசிஷியன் சொல்றேன் அந்த மாதிரி பரமேஸ்வரன் மண்ணாக்க யார் ஏன் கேட்கறது யாராவது உண்டோ பரமேஸ்வரன் முதிரையை முதல் ஸ்லோகத்திலேயே வச்சு இது சிவன் கவனம் பண்ணது தெரிகிறதுக்காக சிவசக்தியா யுக்த முதல் ஸ்லோகத்துல மாத்திரம் இல்ல முதல் வார்த்தையா வச்சுட்ட ஏன் ஸ்லோகத்திலேயே வைக்கணும் கூட இருக்கலாம் இந்த கடைசி ஸ்லோகம் நாம கவனம் ஆதிசங்கர் தான் போற முதல்ல இருக்குன்னு தெரியுமா என்னமோ அப்படி நினைச்சாலும் தெரியாது சிவசக்தியா யுக்தி சக்த பிரபவிதும் அப்ப நேர அர்த்தம் சொல்லுறேன் அப்புறம் அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தத்துவம் கொஞ்சம் இப்படி நானும் ஏதோ எக்ஸாம்பிள் அது எதுவும் சொல்லி அதை சுலபப்படுத்துறதுதான் பிரயத்னம் பண்றேன் முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லப்போறது இல்ல நூறு ஸ்லோகத்தையும் சொல்லக்கூடாது சிலது முக்கியமா தான் இருக்கணும் ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் போதே ஒரு பத தாண்டிட்டு போவாங்க ஏன் தாண்டிட்டு போறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும் தாண்டிட்டு போனா இது பப்ளிக்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்லை ரொம்ப சூக் விஷயம் அப்படின்னு பெரியவரை தாண்டிட்டு போன சூக் விஷயமும் தெரிஞ்சுக்கணும் நான் தாண்டிட்டு போனேன் ரொம்ப சூக் இருக்கும் இவருக்கு நாலு விஷயங்கள் மூணு விஷயம் சொன்ன ஒரு விஷயம் அது அது வாஸ்தவம் தெரிஞ்ச விஷயம் தான் பொய் சொல்ல தெரியாத விஷயம் அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் சந்தோம் இல்லை அதை ரொம்ப கூர்மையாக வந்து அம்மா வந்து நாலாவது விஷயம் இல்லையா என்ன செலவு தான் மேடைந்து பேசப்பட்டு சொல்லலாம் சொல்லலை சொல்லக்கூடாதுன்னு நடத்தும் அப்புறம் சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப சூட்சமா இருக்கு அப்புறம் பார்த்துக்க வேண்டியதுதான் அது தானா பெரிய அதாவது ஏகாந்தமா பெரிய போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஆறு ஆக்யா சக்கரங்களை பற்றி வரு அந்த அந்த விஷயங்கள்லாம் பகிரங்கமா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அது எதது நாம பொதுவா எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடியதோ எது ஓரளவுக்கு நமக்கு புரியுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள அம்பா எப்படி பிரேரணை கொடுக்கிறாரோ அதை சொல்ல மாட்டேன் நான் யாரு தொலியாபிகி வாசிரியம் அவ எப்படி பிரேரணை கொடுக்கிறாடோ இந்த மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வாரத்தை எப்படி அவ பிரேரணை கொடுக்கிறாளோ அப்படி பார்ப்போம் அந்த தத்துவத்தை சொல்லும்போது முடிஞ்ச மட்டும் அதை சிம்பிளிஃபை பண்ணி பல அனாலஜிஸ் கொடுத்து எவ்வளவு தூரம் அதை புரிய வைக்க முடியுமோ அதை பிரயத்னம் பண்றேன் அம்பாளுடைய மறந்துடாதோ அத ஞாபகம் வச்சிருந்து கொஞ்சம் ரொம்ப கூர்மையான கவனத்தோட கேட்கணும் லிசனிங் அதுல ஒன்னும் செகண்ட் ஒபீனியனுக்கு இடம் கிடையாது அம்மா ஒன்னோட சேர்ந்து இருந்தாதான் பரமேஸ்வரனால கூட ஒரு காரியத்தை செய்ய முடியறது சக்தனா இருக்கா எதிபவதி சக்தியாயுக்தகா எதிபவதி சக்தகா பிரபவித்தும் அப்படி ஒன்னோட சேராம இருந்தான் ஸ்பந்தனம் கூட பண்ண முடியலேஷ் செய்ய முடியல தேவகா நகலு குஷலகா ஸ்பந்தித்துமபி அப்படிங்கிற ஸ்பந்தனம்னா அசைவு அதுக்கு ஸ்பந்தனம் சொல்றது எங்க வால்மீக்கு ரொம்ப அழகாக ஒரு துஷ்டாந்தம் கொடுக்கிறார் சீதுக்கு சுப நிமித்தங்கள்லாம் ஏற்பட்டது இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் எழுது கண் லேசா துடிச்சது அப்படின்னா அந்த எழுதுகண் எப்படி துடிச்சதுங்கிறது துஷ்டாந்தம் கொடுத்தாந்தான் ஒரே ஒரு கண் இறது கண்மாலே சாசஞ்சுதான் குளத்துல ஏதாவது ஸ்நானத்துக்கா போற பொழுது நீச்சல் தெரியாது கொஞ்சம் ஆழத்துல இறங்காமல் அப்படி சும்மா முழங்காத அளவுக்கு ஜனம் இருந்தா போறோம் குளத்திலேயே செவ்வாய் போய் பிளாஸ்டிக் மங்கடத்துல போய் ஸ்நானம் பண்றவாள் தான் உள்ளு அது அப்படி குளத்துல இறங்கி ரொம்ப ஆழம் இறங்காமல் ஸ்நானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காலால் ஜபம் சாயங்காலத்துல இருந்தாலும் குறு குரு குறுகுருன்னு சின்ன மீன் அப்படி உள்ளங்கால வந்து அரிச்சு எடுத்து அந்த மீனே ரொம்ப சின்னது இவ்வளவுதான் ஒரு ஆள் சைஸ் கூட இருக்காது அந்த பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்னே ஆறு இன்ச்சு தான் இருக்கும் இவ்வளவுதான் மீன் இருக்கும் அது மொத்தமா they more than 3 or 4 grams mean, no, or mean 3 4 gram weight adhil mel irukal ivlo undirukko andha merisha adu vande 6 inch 8 inch gelathukoda dhaan irukku aalama deeper water la andha chinna meen irukal deeper water la periya meena irukku idu chinna meena irukko adu andha adha mari or meen edhi the neenji the poradhu the just below the surface just 2 3 inches below the surface of the water chinna oru meen neenji poradhu oru thamara pushpam alandirukke andha taragathile சின்ன ஒரு மீனானது அந்த தாமர தண்டுல அதுவேண்டு இருக்கு அதுவும் லேஷா பேருக்கு தான் அது ஒரசன உடனே இந்த தாமரை தண்டானது இம்பர்செப்டபிள் இம்பர்செப்டபிளா ஒரு லவலேஷ அசைவுரோமினிமீட்டர்ஸ் அவ்வளவு அசைவு அந்த அசைவுடைய இம்பாக்ட ஒரு பர்சென்டேஜ் ஆனது இட் இஸ் தி பிளவர் அபோவ் மேல இருக்கக்கூடிய புஷ்பத்துல இதுவே ரொம்ப மைக்ரோ மைக்ரோ மில்லிமீட்டர்ல மெஷர் பண்ண வேண்டிய ஒரு அசைவா இருக்குன்னாக்க அதைவிட இன்னும் இருக்கு அந்த இம்பாக்ட் புஷ்பத்தில் வரும்போது அந்த மீன் மேல உரைச்சி தண்டு லேசா அசைஞ்சு அசைவானது அந்த பூ தாமரை புஷ்பமானது அசைஞ்சா எவ்வளவு நுட்பமான அசைவா இருக்குமோ அந்த மாதிரி சீதையுடைய கண் அசைஞ்சது அப்படின்னா ஒரு அசைவு சீதையுடைய கண்ணுல ஏற்பட்டதுன்னு இதுக்குதான் அப்படின்னு பேர் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் போட்டேன்னா podney therusait vibration and the motor work pan aarambicha vudane asmal electrical energy starts flowing through that motor there is a vibration and the vibration tha mm -hmm. spandanam motor la <laughs> irukkuli vibration avudhu konjam perisha irukum sir samayathla idu palaye motor anda dadadadad nu ore sattham ponudhu adu romba vibration jaasthiya irukum andha mari illamal romba leshana vibration adhu spandanam asma in other words the most minute form of movement that you can imagine அது ஸ்பந்தனம் அந்த மாதிரி லேச அசைவு கூட அம்பாள் இல்லேனா அம்பாளுடைய அம்சம் இல்லேனா இந்த பரமேஸ்வரனாக செய்ய முடியாது நச்சேத் ஏவம் தேவகா நகலுக்குமபி அதனால இந்த அம்பாள் அசஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விதிஞ்சாதிபிரபி பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் மும்மூர்த்தியும் உபாசிக்கிற அப்பேற்பட்ட ஒன்ன நமஸ்காரம் பிரணந்தும் புயம் இல்லாதவன் ரெண்டு மகாமந்திரங்கள் அம்பாள் சம்பந்தமான மகாமந்திரங்கள்ல ரொம்ப வசத்தியான மந்திரங்கள் ரெண்டு பஞ்சதின்னு பதினஞ்சு அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம் மகாசோட பதினாறு அக்ஷரங்கள் கொண்ட ஒரு மகாமந்திரம் இது ரெண்டும் யல ரொம்ப சிகரமா சொல்லிருக்கஞ்சதி மகாமந்திரம் யாருக்கு உபதேசம் கிடைக்கும் தெரியுமா உபதேசம் கிடைச்சது வச்சு எட போடப்படாது பிராச்சீனத்துலேச உபதேசம் கொடுக்க மாட்டேன் ரொம்ப பரீட்சம் பண்ணிதான் உபதேசம் கொடுப்பேன் எரிவா பசிமம் ஜென்மா எரிவா சங்கரஸ்வயம் தேனைவ லபதே வித்யா ஸ்ரீமத் பஞ்சதாட்சரி கடைசி ஜின்மாவா ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் இல்ல பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே ஒருத்தன் இருந்தான் அவனுக்குதான் இந்த பஞ்சதி மகாமந்திரம் கிடைக்கும் அவ்வளவு அது புண்ணியம் இல்லாத வாழ்க்கை போக முடியாது கடைசி ஜின்மான் எத்தனை புண்ணியம் பண்ணி பரமேஸ்வர ஸ்வரூபா இருக்கணும்னா எவ்வளவு உயர்ந்தவனா இருக்கணும் அவனுக்குதான் இந்த பஞ்சதி கிடைக்கும் சோடசி பத்தி சொல்ற போது ராஜ்யம் தேயம் சோடசாட்சரி ராஜ்யத்தை தலைய வெட்டி கொடுக்கணும் சோழசாட்சரி சோழசாட்சரி ராஜ்யம் தேயம் சிரோதே நதேயா சோழசாட்சரி தெரிஞ்சவாடலாம் கொஞ்சம் ரசிப்பாள் சேர்த்து அரசா கொடுத்துடலாம் தலைய அலமானம் கட்டா கொடுத்துடலாம் உபதேசம் அபாத்திரத்துக்கு பண்ணாதேன்னு அர்த்தம் பாத்திரம் அறிஞ்சுதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சைங்கிறது எல்லா விதத்துலயுமே ரொம்ப சத்தியம் அது மகாமந்திரங்களை உபதேசம் பண்ற ரொம்ப அவசியம் பாத்திரம் தெரிஞ்சுதான் உபதேசம் பண்ணும் இல்லைனா குரும் சிஷ்யம் பண்ணக்கூடிய பாபமானது குருவிடத்துல வந்து சேர்ந்து இப்படி ஒரு நீதி சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் ராஜ்யத்துல பிரஜைகள் பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் ராஜா கிட்ட போய் சேர்றது அதே மாதிரி பத்மி பண்ணக்கூடிய பாபமானது பர்தாவிடத்துல வந்து சேரும் சிஷ்யனுடைய பாபம் குருவிடத்துல வந்து சேரும் ஏன்ிஷ் நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு குருவுக்கு பழைய காலத்துல ரொம்ப குருவிடத்துல பராமரிப்பு வர்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்னும் விவரம் தெரியாது அந்த குழந்தைக்கு சரியான மார்க்கத்தை காட்டி கொடுத்து அந்த மார்க்கத்துல பிரவர்த்திக்கும்படியா செய்ய வேண்டிய பொறுப்பு குருவுக்கு அந்த மாதிரி எட்டு வயசுல கன்னியாதானு எட்டு வயசு ஒன்பது வயசுல கல்யாணம் அழைச்சிட்டு வழி காட்டல அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த பாபம் பர்சாவுக்கு போய் செய்யணும் பிரஜைகள் அவாவா தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியா செய்ய வேண்டிய பொறுப்பு ராஜாவுக்கு தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடியவர்களை கண்டிச்சு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்களை போஷணம் பண்ணி இப்படி எல்லாம் ராஜ்யபரணத்துல ராஜதந்திரத்துல தர்மங்கள் சொல்லிருக்காள் அந்த தர்மத்திலிருந்து ஒரு ராஜா வழிவிட்டானேயான பிரஜைகளுடைய பாபம் ராஜாவிடத்துல வந்து சேரும் சொன்ன ராஜா பண்ணக்கூடிய பாபம் யாருக்கு போகும்னா ராஜா பாபம் புரோஹிதம் போய் சேருங்க எடுத்துக்காட்டி ராஜாவை தர்மத்தை விட்டு வழியாமல் காக்க வேண்டிய கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு குருவுக்கு உண்டு அந்த தர்மத்திலிருந்து இவர் வழிவிட்டார் ராஜா பண்ணக்கூடிய பாதமாக குருவிடத்துல போய் சேரும் இப்படி எல்லாம் இருக்கு அதனால சிஷியனுடைய பாதம் குரு உபதேசம் பண்ண குருவுக்கு வந்து சேரும் உபதேசம் பண்ண மாட்டாள் பன்னெண்டு வருஷம் ஒரு குருகுல குரு இடத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் குளோஸ் குவார்டர்ஸ் டே இன் அண்ட் டே அவுட் ராத்திரி பகலா ஒரு சிஷ்யனுடைய நடத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அவன் வாஸ்தவத்திலேயே உத்தம்னு தெரிஞ்ச உபதேசம் பண்ணுவான் பிராச்சீனத்துல அப்படி சம்பிரம் பன்னெண்டு வருஷம் அப்சர்வேஷன் வச்சிருப்பான் பன்னெண்டு மாசம் சாதாரணமாக ஒரு வருஷம் ப்ரொபேஷன் பண்ணும் இப்ப எப்படியோ தெரியாது நான் ஒர்க் பண்றது சொல்வே பெரிய இந்த பொக்கிஷத்தை என்ன ஆகும் அவன் அதை வச்சு பிளாக்மெயில் பண்றான் அப்படி எல்லாம் இப்போ பயங்கள்லாம் இருக்கணும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நியூக்ளியர் கேபலிட்டி வந்து அவன் எழுத்தாப்புல போய் சேர்ந்து விட்டுனாக்க என்ன பண்ணணும் தெரியாம கவலைப்படுறான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் இது தகாத கையில போய் சேரப்படாதுன்னு நியூக்ளியர் அஸ்திரசஸ்திரத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது இந்த மந்திரம் அது இது இதுதான் நியூக்ளியஸ் இந்த சாஸ்திரத்துக்கே நூக்ளியஸா இருக்குதான் இந்த மந்திரங்கள்லாம் அது வந்து லேசில எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது அதை நன்னா சதுபயோகம் பண்ணக்கூடிய ஒரு சதாச்சாரம் இருக்கோ அதே பண்ணி மிஸ்யூஸ் ஒரு பிரவர்த்தி துஷ்பிரவருக்கு இருக்கோ அவர்களுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தா இந்த மாதிரி ராஜ்யத்துக்கு மேல தலைக்கு மேல உயிருக்கும் உயிரா ஒரு மந்திரத்தை உபதேசமா பெறணும்னா எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்கணும் அதனாலதான் பிரணந்தும் கதம் அபவதி புண்ணியம் அபாசிக்கணும் சோதனம் பண்ணும் நமஸ்காரம் பண்ணுன்னு தோணாது ஜென்மாந்திரத்துல ஏதோ புண்ணியம் இருக்கும் நம்ம எல்லாருமே புண்ணியமணி இருக்கிறதுனால தான் இந்த ஊர்ல சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல ரெண்டு மணி நேரம் சிரமிக்கிறதுக்கு எத்தனையோ அவன்யூஸ் இருக்கு வேற எது போகாம இங்க வந்து இந்த மாதிரி கதையில்லாத ஒரு கதையை கேட்கணும் அப்படிங்கிறே அம்பாலை பத்தி இல்லனாக்கௌகமா ஒண்ணுமே வெளியில போக வேண்டாம் பண்ண வேண்டாம் உட்கார்ந்தபடி ஒரு பட்டன் கையில இருந்தா போறோம் அமுக்குன்னு பார்த்துட்டே இருக்கான் போட்டிக்கு முன்னாடி பார்த்துட்டே இருக்கான் இந்த மனசு கெடுத்துட்டே உட்காந்து இல்ல எஃபர்ட்ல எஃபர்ட்லெஸ்ஸா கேரக்டரை கெடுக்கிறதுக்குதான் நமக்கு வழி ஏற்பட்டு இருக்கு எல்லாத்தையும் மீறி இங்க வரணும் தேவைக்கு இருக்கணும் இருக்கு வரதுக்கு போறதுக்கு ஒரு த்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு புண்ணியம் இல்லையா இது மாதிரி அம்பால பத்தி அப்படிங்குற எண்ணமானது வராது புண்ணியம் தான் விசேஷம் அந்த புண்ணியமன்னு தோணும் கடையிலேருந்து மஞ்சள் வந்த மஞ்சப்படி வந்த அதே மஞ்சப்படி அதே கடையில இருந்து அதை வித கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா அல்ல ஒரு கரண்டி பிடிக்கப்பட்டு அதுக்கு ஷோடசோபாரம் நமஸ்காரம் பிரதக்ஷம் நமஸ்காரம் எல்லாம் புள்ளையாராகவே நினைச்சு ஆதாரம் நினைச்சுன்னா புள்ளியாராகவும் நினைக்கணும் அது மஞ்சப்பிடி இல்லை அஸ்மின் ஹரிந்திரா கும்பே சுமக்கும் மகாகணபதியும் வியாயாமி ஆதாகாமின் மந்திரத்தால் அதுக்கு அந்த உயிர் சக்தி ஜீவசக்தி ஆனது வந்துவிடுறது இதுக்கு ஜோடியா அதே பாக்கெட்ல இருந்த மஞ்சப்பொடி இன்னும் சில ஸ்பூன் என்ன ஆகுது அது எங்கோ போய் அடுத்துல தலைக்கிறது அது மாதிரி கொதிக்கிறது அப்படியே தாபத்தை அனுபவிச்சு இருக்கு தலைச்சு சாம்பார்ல போட்டு அது மாட்டில தலைச்சிருந்து இது ஒன்னு பூஜை வாங்கிட்டு இருக்கு ஒன்னு தவிப்பை ஏற்ற புண்ணியம் பூஜை வாங்கிக்கிறது அது புண்ணியம்ல தலைச்சின் இருக்கு அடுப்புல தலைச்சின் இருக்கு ஜனங்களும் அப்படிதான் புண்ணியம் மண் இருக்கா அம்பாலிட்ட போய் மனசு ஈடுபடுறது தாக்காலிகமா ஒரு ரெண்டு மணி நேரமாவது மனசுக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகி மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது புண்ணியம் பண்ணாதான் ஏதோ நினைச்சிருந்து அனாவசியமா கவலையை நினைச்சிருந்து அதையே நினைச்சு நினைச்சு பண்ணி உபாசிக்கூடிய மகாசக்தி ஆதிசக்தி ஆச்சனி அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்ற இப்படி சொல்றதுனால இந்த ஸ்லோகத்துல சொல்றதுனால அம்பாள் வேற பரமேஸ்வரன் வேற அப்படின்னு நாம நினைச்சிட கூடாது வாஸ்தவத்தில் அம்பாளும் பரமேஸ்வரனும் வேறு இல்லை காவ்யம் சொல்றபோது வெரிஸ்பிரஸ் அப்ட் கன்செப்ட் அதுக்காக விவகாரத்துக்காக அப்படி ரெண்டா பிரிச்சு பேசற மாதிரி பேசி புரிய வைக்க வேண்டியிருக்க தவிர இன் எசன்ஸ் இவா ரெண்டு பேரும் விட்டு பிரிஞ்சவர்கள் வேறுபட்டவர்கள் இல்லை உபனிஷதான் பேசறது நேர்த்த சொல்லு கம் டு பத்தி உபனிஷன் அதனால தான் அதுக்கு சத் வஸ்து சத்துனாக்கமோ இருக்குதான் நாம இருக்கிற மாதிரி இல்ல நூறு வருஷம் என்ன நாம யாரும் இருந்தோம் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் விகாரம் இல்லாமல் எது இருக்கோ அதுதான் சத்து அப்படி எப்போதும் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சத்வஸ்துவை பற்றி தான் பிரம்மம் உபனிஷக்கள் எல்லாம் பேசுறது அந்த சத்வஸ்துவா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஒரு எண்ணம் ennum nu solradhu it may not be technically very accurate for want of a better word shall avladan எண்ணம்னா மனசு ஏற்படும் அழிஞ்ச நிலைதான் அதுக்காக சொன்னர் எக்ஸ்பிரஷன் இருக்கு ஒரு எண்ணம் ఏర్పடுதுன்னு சொல்றதை விட if you want to refine that expression a little bit ஒரே நீர் தேக்கம் மட்டும் ஒரு பெரிய நீர் தேக்கம் ஒரு பிரியா வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி பிரம்மம் இருக்குன்னு கல்பன் பண்ணிங்கோ ஒரு அனலஜி அந்த ஜலத்துல ஒரு சின்ன ஒரு ரிப்பிள் ఏర్పடுதுன்னா எவரி 플্যাሲட் லேக் ஆஃப் ওয়াটার அதுல ஒரு சின்ன ரிப்பிள் ஏற்பட்டா இப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரம்மத்துடைய கான்சியஸ் மனசில் என்னன்னு சொல்லாமல் பிரம்மத்தேஷன் அது ஒரே அவேர்னஸ் ஆக ஒரே ஞானமாக ஒரே சித் ரூபமாக இருக்கு அந்த சிந்துரூபமா இருக்கக்கூடிய பிரம்மத்துடைய அந்த கான்சியில் ஒரு சின்ன ரிப்பிள் ஒரு ஸ்ட்ரைட் வேவ் ஒன்னு ஏற்படுறது வேவ் பெரிய வார்த்தை ரிப்பிள்ங்கிறது பெருசா வந்தா வேவ் இவ்ளவு வர குடித ரிப்பிள் இந்த ஸ்பந்தன மாதிரி சின்ன அந்த ரிப்பிள் முதல்ல என்ன ஏற்பட்டது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் யாருன்னு தன்னையே உணரணும்னு ஒரு எண்ணமானது ஏற்பட்டது அந்த எண்ணத்துக்கு தான் ஒரு ஆசைதானே இது தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை தான அந்த ஆசை ஏற்படுற போது இச்சா சக்தி அப்படின்னு பேர் அப்புறம் நாம பல ரூபத்தில் பல ரூபங்கள் தரிச்சா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அந்த ஆசைக்குதான் கிரியாசக்தி பல ரூபங்கள் பிரபஞ்சங்களையெல்லாம் சிருஷ்டி பண்ணி